வணக்கம் மே 25 ஐந்து இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சர்வதேச நடன தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இரண்டு கோவிட் நைன்டீனுக்கு எதிராக ஐந்தடி என்ற செயல் தொடங்கியுள்ள மாநிலம் டெல்லி மூன்று உலக சுகாதார தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இனி என்றைய கேள்விகள் ஒன்று கோவிட்கு எதிராக யுனைடெட் என்ற தலைப்பில் கலைப்போட்டிகளை உள்ள அமைப்பு எது 2. மீபடி என்ற பயன்பாடு அருணாச்சல பிரதேச மாநிலத்தால் தொடங்கப்பட காரணம் என்ன 3. எந்த மாநிலத்தைச் சார்ந்த மாணவர் இணைய கட்டுப்பாட்டு ரோபோவை உள்ளார் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்